மாநிலமே நமலாய் வள மறுப்பின் நிலகத் தொடுக்கே கருந்தன் மகளடல் கந்து என்றவனிடம் கமல நன்மல்தேரல் அருந்தி சூரன் குளம்பொதே அம்பொழிலோடே சிறந்த மலர் சென்றடைந்து ரே இருந்தன் மாநிலமே நமலாய் வள மறுப்பின் நிலக தொடுக்கே கருந்தன் மகளடல் கந்து என்னவனிடம் கமல நன்மல்தேரல் அருந்திரண் மலிகுளம்போது அம்பொடிலோடு மலர் சென்றமே என்றை தரு திருமார்பன் பண்ணு நான் மறைப்பல் பொருளாகிய பரனிடம் வரை சார மாதவி பந்தளில் பெடவரா கமலத்து தென்னவெண்டு முரல் தரு திருவயந்திரபுரமே வையமேடுமுண்டாலினை வைகியமாயவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் மெய்தகுரை மாதவிட செய்யதாமரைந்திரபுரமே மாறுகொண்டுடன் தீர்ந்த வல்லபு நந்தன் மார்பகமிருபிழவா கூறு கொண்டவன் குலமகற்கு சென்று அகலிடமிழந்து ஆயறு பூங்குடி கிணவடை புரிதவனிடம் பொன் மலர்த்திகள் வேங்க கோங்கு சென்பொம்பில் புதி கொடுகுர கிணமிரைத் தோடி தேன் கலந்ததன் பலங்கணி நுகருதரு திருவயந்திரபுரமே கூணுலாவியமடைந்ததன் கொடுஞ்சொலிந்திரங்கொடியோடும் கவினாரே வானுலாவிய மதிதவள் வரை மாமதில் புடசூழா தேனுடாவிய செழும்பொழில் தழுவியா திருவயந்திரபுரமே பின்னின் நுண்ணிடமடை கொடிகாரம் விலங்கலின்மிசை இளங்க மன்னன் நீண் முடிப்புழல் காரணம் வில்லிருத்து அடல் மழைக்கு நிற கலங்கிட வரை குடையெடுத்தவன் நிலவிய விடம் தடமாந்துகள் மதகரி மறுப்பொடு மல வளரகுந்தி திரகுணந்தனைபுரமே வேல்கொள்கைத்தலத்தரசர் வெம்போரினில் விசயனுக்காய் மணித்தேர் கோல் கொள்கைத்தலத்தந்த பெம்மானிடம் குலபுதன்பரைச்சார்கள் கண்கொடி கையழமால கமல்சாரல் புகுழ் திருவயந்திரபுரமே மூவராகிய ஒருவனை மூபுலகுண்டு மின் தளந்தானை தேவர் தானவர் சென்று சென்று தன் திருவயந்திரபுரத்தில் சோதியவேல் வளவன் களிகண்ணி விரித்துரைத்தார் பாவ தந்தமிழ் பத்தி வபாடித பாவங்கள் பயிலாவே மூவராகிய ஒருவனை தேவர் தான்வர் சென்று சென்றார் திருந்திரபுரத்தில் பயிலாவே உண் பாட உண்ணாதுயிர்காவலிட்டு உடலில் பிரியாக புலனைந்தும் நொந்து தாம் பாட பாடத்தவம் செய்ய தமதாமிமயோர் இழக அழகிற்பேர் ஆனாட மஞ்சை கணமாடமாடேற்புடபோய் தேநாடமாட கொடியாடுல திருச்சி திரக்கூடம் சென்று சேர்மெண்களே உண்பாட உண்ணாதுயிர்காவலிட்டு உடலில் பிரியாக புலனைந்தும் நுந்து தாம் வாட வாடத்தவம் செய்ய வேண்டா தமதாமிமயோருலகிற்பே நாடமஞ்சை கணமாடமாடே அயலாடுகானேர் பழனம்புடபோய் மாட கொடியாடு நிலதிகூடம் சென்ன சேர்மென்களேடுநீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயோடு நின்று தவம் செய்ய இருமார் வனச்சின் தயுள் வைது መንபே ஆயோடு வேதம் மலையெனத்olசே மறையாலர் நாளம் முரயாள் வளர்தா தியோங்கவ ஹங்கா புகளோங்க தில்லைத் திருச் சித்ரகோடம் ஜென்னசேர் መንகளே வெம்பும் ஜினத்புணக்கேடலுண்டாய் விருநீர் முதுகுள்ள முழுப்க்குளுண்டா வம்புன்புள் ஜூடுளகொண்டட்தான் அடிப்போருவான் விருப்போடு இருப்பேன் மணி வடமன்ன சோழ்ந்தார் இல்ல திருச்சி திரகோடம் சென்று சேர்மென்களே பெருமாநில மண்டலப்பான் குரலாய் அவுனன் பெருவேள்வியில் சென்றிருந்த பெருமான் திருநாமம் பிறற்றி நுந்தம் பிறவியர் நீங்குதுமென் நகர்ப்பேருமா கடலில் கடந்த தவனார பள்ளியின் மேல் திருமால் திருமங்கோடாடு சித்திரோட சென்று ஓமங்க வங்கக் கடல் வையமுய்ய குலமன்னம் வடிவில் துணிய தாமங்க அருள் படரொட்டமெண்ணி தமமா முனி தமக்ககிர்ப்பேமங்கை புலமங்கமண்ணி புகழ் மங்க எங்கும் திகழ புகழ் சேர் சேமங்கள் பயம்போம் பொடி சூழ்ந்திருடம் சென்ன சேர் மென்களே அம்பு துறந்து முன்னேறு துணிய பணி கொண்டனியார்ந்து இளங்குமையாரு மணி மன்னன எண்ணி நுந்தம் இருத்தும் படி பாடவல்லி ஒவ்வா இளமங்கையர் பேசவும் அருமா மறை அந்த செவ்வாய்க்கிழினான் மரபாடு சென்று குழலாச்சி மந்தோள் நயந்து மகரம் சுழலுழல் நீரு பயந்த தெய்வ திருமாமலருமங்கு திருமருமனச்சிண்டையுள் வைத்து மென்பு செவ்வை கலைத்தின் மறுப்பம்பரில் கமல் சந்த முந்தி நிவாவலங்கொள் தெய்வ புனல் சுந்த மழமாமு முது கொண்டடுத்துயரங்கள் கோபே துளகுண்டயன் குறைகளடல் கூடும் குறிப்புடையே முறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்காய சோதி தேவாதி தேவன் மடவாறு திரத்து சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருணீல பாவம் அகல புகழ் சேர் அமர்கும் திருப்பி முத்தம் கொணந்து எங்கம் வெத்தம் கயல் பாயிந்துகளா திருநீல நின்று திகழ்கின்ற அலைநீருலகுருளே புரியும் புயற்கை கலிகண்ணே குன்னா ஒளி மாலையோரன்போதோடன் நம்பல்லார் பாராருலகம் அளந்த அழகாரிற்கும்படி வாழ்வருதாக ஆறாறு புள்ளத்த வருகப்ப அழநீருலகு கருளே புரியும் ஆறார் புயற் உண்ணாவலிமாலையோர் என்பதோட வல்லார் பாராளுகம் அழந்தான பலகாலம் நிறுத்தும்படி வாழ்வருதாகமே ஆட மறுதிட போகி மல்லரைக் குன்னு ஆடல் நன்மா உடைத்து ஆயரானிற கண்டிடர் தீர்ப்பாடிய ஊத்தனவரையின் நான் சேடுயர் போம்புட சித்திர கூடத்துள்ளே ஆட ஆடல் நன்மா ீர்படிய காத்தூத்தன வருகின்றான்டத்துள்ளானே மகள் கொங்குண்ட பிள்ள பரிசுது வென்றால் மாநில மாமகள் மாதர்கள் மணிவன் என்று மண்டன் பூமகள் நாயகன் என்னும் அருபாடி தேமலர் தூப வருவான் சித்திர கூடத்துள்ளான் வண்டி வன்மெண்ணு உண்டான் என்று ஆட்சியர் கூடிய இடிப்ப எண்டி சயோரும் வணங்க இனமருதோடு நடந்திட்டு கண்டரும் வாணத்தவரும் ஆயிரநாமங்களாடு திண்டிரல் பாட வருவான் சித்திர கூடத்துள்ளாடு மக்கை நெடுங்கண்மடவார் ஆட்சியர் அஞ்சி அழைப்ப மறைடம்பு கண்டருகானுடத்து அருவ கருமுகிலொத்து முத்துடமாக அருவித்திரழுதிகழ்கின்ற ஆயிரம் பொன்மலையொத்து உருவக்கருங்குடலாச்சிதிரத்து இனமால் விட சென்று திருவில் திளைத்து வருவான் சித்திர கூடத்துள்ளானே ஐயச்சி தந்திலங்கலங்க வருமழகாப்பான் ரகத்தான் நேத்தி ஐயத்தவரும் வணங்க அணங்கழுமாமலை போலே தெய்வப்புள்ளேறு வருவான் சித்திரகூடத்துள்ளானே ஐயச்சிதந்திலங்கமலங்க வருமழகாப்பான் உயப்பருவாங்க அஞ்சன மாமலை போலே மே விஷல் வேடம் வீழ முனிந்து மலர் நெடுங்கண்ணார் கைதொட வீதி வருவான் தேவர் வணங்கு தந்தில்லை சித்திர கூடத்துள்ளானே அமரில் ஒருவர் அங்கவனாக மலைந்திட்டு ஆயிரம் தோல்ந்த எங்க நிரண்டரு காண நீண்ட வயிற் தொடுபழ்வாய் சிங்க உருவில் வருவான் சித்திர கூடத்துள்ளானே மறுமுகில் போல் வதோர் மேனி கையன வாழியும் ஜங்கும் பெருவிரல் வானவர் சூழ ஏழு உலகம் துடுரேத்த திருமகளாயர் மடந்தை ஒரு திரு நிலமகள் மற்ற திருமகளோடும் வருவான் சித்திர கூட துள்ளானே ஏனமர் பூம்பொழில் தில்லை சித்திர கூட அமர்ந்த வானவர் ரங்கள் பிரானை மங்களோன் வருவாரு அமர்வேல் தானிவை கற்றுவல்லார் மேல் சாரா தேவினதானே தேனமரு பூம்புல சித்திர கூடம் அமர்ந்த தங்கள் விரானை மங்களோன் மறுவாருதம் அமர்வேல் கலிகண்ணே ஒன் தமிழ் ஒன்பதோடொண்ணும் தானிவை கற்று வல்லார் மேல் சாரா தேவினதானே ஒரு குரலாய் இரு நிலம் உலகனை மீறடியாரொடுக்கி ஒண்ணும் தருகாமலிய சிறையில் வைத்தி அருமையின் திரல் நான்கும் அங்கங்கள் அவையாறு தெருவில் மலிவிழாவளமும் சிறக்கும் நகரே சேர்ம நேர குரலாய் இருநிலம் படி மண் வேண்டி உலகனை தும் நீரடியார் ஒடுக்கி பொன்னும் தருமா வலிய சிறையில் வைத்த தாளி அருமரையின் திரள் நான்கும் வேள் வியந்தோம் அங்கங்கள் தெருவில் மலிவிடா வளமும் சிறக்கும் தாழிச்சீராமின் நகரே சேர்ந்த நான் முக நாள் மிக திறக்க இருக்கு வாய்மை நலமுகி சீர் உரோ மசனால் நக்க நூன்முகமார் தலையூட்டூ நொழித்த எந்தை ஒளி முகமார் வளையலுத்த முத்தை குருந்து எங்க தேன் முகமார் கமல வயல் சேல்வாய் வாழிச்சீராமின் நகரே சேர்மி நேரே ஐயன் ஐந்து நுதி கோட்டு வராக நெய் அணைந்த திகிரியினால் நேர்ந்தவன் தாழ் நகர்ப்பே இதோடு குமலகள் தங்கும் மலர்குமதம் கடைசி மாணந்த கலகையேறம் தாழிச்சி ராமின் நகர செயல் மினேரேஜியமல்ல முன்னாள் பாய்விடகளை அடர்த்து பொன்னன் வைங்கோன் நெஞ்சிழந்து குருதி யுகை உயிர் மேலாண்ட நின்மலந்தாள நகர்ப்பேள மாலை தஞ்சுடைய தரளாங்க தன்மதி நிலப்ப வளந்த நாள் செஞ்சுடர்வையில் அழகார் காழிச்சி ராமவின் நகரே சேர்மி நேரே குருதி கொண்டு திருக்குளத்தில் இறந்தோர்க்கு வெவ்வாயமாக வேழமட்ட விண்ணவரு கோன் தாளினவேங்க அரவிந்தம் முகங்காட்ட அருகே செவ்வாயந்திரல் காட்டும் வயல் சோழ் காழிச்சி ராமின் நகரே சேர்ம நேரன் விரல் ஜம்முகத்து பாலி மாழ படர்வனத்து கவந்த நொடும் பழையார் திங்கை வெங்கண் விரல் விராத நுகவிற்கு மாளிக மேலாயோ துடிய கமலோதி திங்கள் முகம் பணிப்படைக்கு அழகார் காழிச்சீரா விண்ணகரே சேர்மேரே ஒருவில் வலம்புரிய கண்முடிகள் பத்தும் புத்து மறிந்தன போல புவி மேல் சிந்த செருவில் வலம்புரி சிலைக்க மலை தோழ்வந்த திருவடி சேர்ந்து வலம்புரி தரளேனும் காழிச்சீராமின் நகரே சேர்ந்து நேரவேரகல்குள் பவளச்சவாய் பண நடுந்தோழ் பிண நடுங்கண்பாலாவின் சொல் மற்ற விழுங்குடரிக்காவானோர் காவில் மரங்குணர்ந்தான் அடியனை செங்காய் நீர் பலவி நெருந்து வீணத்தெட்ட பழம் சிதந்து மது சொங்குனை வளர்த்தே வைத்து பிரமனை தன் நுந்தியிலே தோத்து வைத்து கரை சடங்கு வேல் தடங்கண் திருவை கலந்தவன் தாள நகிர்ப்பேர்கோடி துரதங்கு கமலத்து கைதை தோடாரும் புதிதோ திரு சுண்ணம் நன்னி சிறவண்டு கழிபாடும் வயல் சோழ் காழிச்சீராமின் நகரே சேர்மி நேரே சங்கமலத்தயனார் காழிச்சீராமின் நகரன் சங்கன் மாலை அங்கமல தடவயல் சூடாலி நாடன் அருள் மாறி அரட்டமுக்கி சீயம் மொங்கமலர் குடலியற் வேல் மங்க வேந்தன் கொற்றவேல் பரகாலங்கலியன் சொன்ன தமிழ் மாலமத்தும் வல்லார் தடங்கடல் சூடு உலகே சங்கமலத்தயனமரையோர் காடி சீராம விண்ணகரன் மாலை அங்கமல தடவயல் சூடாளி நாடன் அருள் மாறியரட்ட முக்கிய அடையார் சீயம் பொங்குமலர் குழலியர் வேள் மங்க வேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுக தமிழ் மால பத்தும் வல்லார்டல் சூடுலகு தலைவருதாவே பந்துணரடியே மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் மணங்கும் என் சிந்தனை திருவே என்னருயிரே தளிரணியார் இளந்தளிர்கள் கலந்து அவையெங்கும் செந்தளில் புறையம் திருவாலியம் அறிய என் மனம் புகுந்தாய் புகுந்தளற் பின்வணங்கும் என் சிந்தனை கினியாய் திருவே என்னருயிரே தளிரணியார் அசோகி இளந்தளிர்கள் கலந்து அவையெங்கும் செந்தழில் புறையம் திருவாலயம் மா நேலத்தடவரை மாமணி நிகழ கிடந்தது போல் அரவனை வேலை தலை கிடந்தாய் அடியே என் மனத்திருந்தாய் தலை கணமாமையில் நடமாட மழ முகில் போன் எங்கு மாலை புகைகாமடும் அணியாலயம் மாணே போய் வரும் என் என் மனத்தே புகுந்தது எலம் ஜருவில்லை போய் கரும்பண்ணும் மண்ணு நுடங்கிட மடபார்தம் சிந்த மறந்து வந்து நின் மண்ணு செவடிக்கே மரபாமை வைத்தாயால் நிறந்தே வண்பொடில் வாயகன் பனகள் கலந்து எங்கும் அண்ண மண்ணம் வயல் அணியாலியம் மலர் மாலை எட்டு நின் இணையடி தொழுதேத்தும் என் மனம் வாட நீ மரமைதமா முனிவாடலின் நொளி சங்கிலோ சரந்து பல்பனையால் மலிந்து எங்குமாடலோசையரா அணியாலி அம்மானே கந்தமா மலரெட்டு மீட்டு நின் காமறு சேவடி கை தொழுதெடும் புந்தேன் மனத்தே புகுந்தாயை போகலொட்டே வேள்வி சடங்கு நான் மறைத்தியாய் வரும் அந்த நாளரா அணியாலி அம்மானே உளவு திரைக்கடல் பள்ளி கொண்டு வந்து உன் அடியேன் மனம் புகுந்த அப்புலவ புண்ணியரே புகுந்தாயைப் போகலொட்டே மலர் புண்ண நாடல் நேடல் தந்தாமர மலரின் விசை மலி அளவன் கண் படுத்தும் அணியாலியம் மானே சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்திங்க நுழ்புகும் தாய் இனி போயினாலொறையோங்குதென்பகமல்லிகமலற் இழந்தெங்கலையும் திருவாலியம்மானேரியாயிரநாமும் பணிந்தேத்தி நின்னடைந்தேற்கு ஒரு பொருள் வேதியாரயா உரையாய் உருமாற்றம் தோற்றமுறைத்து மற்றவர் காதியாயிருந்தாய் அணியாலே மண்டரையும் பொழில் புட தென்னாலி இருந்த மாஜனை கல்லின் மண்ணு திந்தோள் கலிய செய்த அல்லவின் நிசமாலை நாலு மாறும் மண்ணம் நவின் தாமுடன் வல்லராய உரை பார்க்க இடமாகும்பானுலகே கல்லி மண்டலையும் தென்னாளி கிழந்த மாயனை கல்லின் மண்ணு திந்தோள் கலியனு செய்த அல்லவின் சாலுமாறந்து மன்னம் நின் தாமுடன் வல்லராயுரை பார்க்க இடமாகும்பானுலகே பிரியமலருடக்கு துணையோடும் பிரியாது பூவிரிய மதுனு கரும் பொறிவரிய சிறுவண்டு நீ விரய மரவளர்க்கும் புகழாளர் திருவாளே ஏ வரிவன் சிலையானுக்கு பூவிரிய மலருடற்கே துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுனு கரும் பொறிவரிய சிறுவண்டு நீ புகழாளர் திருவாளே ஏ வரிவன் என் நிலமயுராய இனிய விடும் நறுநீல மலர்ஹிழியப்படையோடும் அணிமலர் மேல் மது நுகரும் அருகால சிறுவன் மரங்களும் வயலாலி மணவாளன் பணியறியே நீ சென்ன என் பயலனாயுரையாயிர்பானம் மண்ணெறிகாலாய் நின்ன நடுமால் தந்தாராய நருந்துளவம் பெருந்தகே கருளாரீராலும் வளர்பொடு சோழ் திருவாலி வயல் வாழும் ஊர்வாய சிறுகுறுகே குறிப்பறிந்து கோராயினேல் தந்திணைந்து ஓர் மீனாய குடிநுடுவேள் வலி செய்ய மெழிவேணு வேன் வாய வரிவண்டே திருவாலி நகராளும் ஆணாய்கெண் நோய் அரிய சென் உரையாயே ஆளாயகன் பணிப்ப மென்முலகள் பொன்னரும்ப நானாலும் நின்னை திணைவேற்க ஓ மண்ணழந்த தாள தன் குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளா என் தனக்கோ துணையாளனாக வரை மாறுவன் போராணை புட்பாக நம் நடுவேது திருவாலி நகராலும் காராயன என்னுடைய கணவளையும் கவர்வானோ தொண்டரவற்றையுளவு குறைகளல் மேல் குலவரை போல் பண்டரவினனை கிடந்து பாருளந்த பண்பாள் மரம் வளர்பு வயலாலிமைந்தா என் கண்டுயில் நீ கொண்டாக்கே என் கணவளையும் கடவேணும் வளர்பொழில் சூழ் தன் குழந்தை குடமாடி துயிலாட கண்ணினேன் நின் நினைந்து துயர்வேனோதித்தே வள இழந்தேற்கே இது நடுவே வயலாளி மணவாளா கொள்வாயோ மணி நிறமே இளையாளின் மணங்க வேண்டாயேயாயினும் என் முளையாள ஒரு உன்னகலத்தாளே அயாழா மரமைத திரளாளா திருமைய மலையாளா நீயாழ வளையாள மாட்டோமே மயிலங்கு கருங்குபளை மறுங்கலரும் வயலாளி நெய் இழங்கு சுடராடிப்படையானை நெடுமாலை மயிலங்கு வேல் கண்டுரைத்த தமிழ் மாலை ஐ இரண்டு மிபவல்லார்கே அறிவினைகள் அடையாவே நெய் இழங்கு கருங்குவளை மருங்கல் நெய் இழங்கு சுடராடி படையானை நெடுமாலை வேல் கண்டுரைத்த தமிழ் மாலை ஐ இரண்டு மிப வல்லார்க்கு அறிவினகள் அடையாவே கல்வங்குல் கரியான் ஒரு காலை வந்து வள்ளி மருங்குல் மடமானினை போலவென்று வெள்ளி வழக்கை பாற்றா பெற்றதாஜர இட்ட கண்ணு அல்லம்போங்கழனி அணியாலி புகுவர்களோல் யானரியேன் கரியானொரு காலை வந்து வள்ளி வருங்கொல் எந்தன் மடமானினை போலவென்று வெள்ளி வழக்கை பாற்றா பெற்றதாஜர இட்ட கண்ணு அல்லம்போங்கழனி அடியாலி புகுவர்களோ நங்காய் படிரன் புகுந்து என் மகள் டன் தொண்டயஞ்செங்கணிவாய் நுகர்ந்தானை அவன் பின் கெண்டய்கண் வெளிரா கிளிபோல் மிழற்றி நடந்து வன் தமரு கா நல் மல்க வெஞ்சொல் நங்காய் அறக்கர்குலப்பாவை தன்னை வெஞ்சின மூக்கறிந்த கழிந்து வஞ்சியோள் வயலாளி புகுவர்களோல் பிறப்பு இளையவன் பழையூதி மன்னர் தூதுபனோஜவனூர் சொல்லுவீர்கள் சொலிரறியேன் மாதவன் தன் துணையா நடந்தாள் தடஞ்சோள் புறவில் போது வண்டா டிசம்பல் புனலாலி புகுவர்களோனிறங்காள் தடந்தோழிதனக்கமைந்த மாஜனை மாதவனை மதித்து என்ன கண்ட இவள் விசிறி பிடையண்ணமென நடந்து போயின பூங்கொடியாள் புனலாலி புகுவர்களோ எந்துணையென்ற இறையேனும் இறங்கிற் சிரள் தந்துணையாய எந்த தனிமைக்கும் மிரங்கித் திழல் வந்து அவர் காய் வரஞ்சற்றும் இந்துணவன் நொடும் போய் எழிலாளி புகவர்களோந்து இறையேனும் இரங்கித் திரள் தந்துணையாயந்தன் தனிமைக்கு மிரங்கி திரள் அன் துணைவான் அவர் காய் வரஞ்சரங்கத்துறையும் இந்துறவணோடும் போய் எழிலாலிபகுவர்களோ அன்னையு மத்த nume அடியோ மிக்குrangle தறால் பின்னதன் காதலந்தன் பெருந்தோல் நலம்பேனினளான் நன்னயம் வாஞ்சையாம் வென்னிலங்க மெடயால் நடந்து புன்னயம் அன்னாமம்ச் சூழ் குணலாலிபகுவர்களோ முட்டிலம்பங்கிலையும் பந்துமூதரும் பேசின்ற செற்றல் மன்பூவையாம் விட்டகண்ணோது தன்னை நடந்து மற்றெல்லாம் போய் அயலாவினில் கடிமாமலர் பாவையொப்பாள் பாவியன் பெற்றமையால் பனைத்தோழி பறக்கழிந்து அண்ணமண்ண நடையால் நெடுமாலொடும் போய் வாவிந்தன் பணசோள் ி புகுவோ ஆய் மணம் நின் நிறங்க தனியே நெடுமாள் துணையா போகின பூங்குடியாள் புனலாலி புகுவர் என்று ஒலிசு தமிழ் மாலமத்தம் மேபி அணுடைய தஞ்சமாவது ஆய் மணம் நின்று ரங்க தனியே நெடுமாள் துணையா போகின பூங்குடியாள் புனலாலி புகுவர் என்று தஞ்சமா வதுவின் நுலகே அந்த விளக்கே அளத்தற்காய் நரநாரணனே கருமாமுகில் போல் எந்தாய் யமக்கே அருளாயனின்றி இமயோர் பரவுமிடம் எத்திசையும் கந்தாரமந்தே நிசபாடமாடே களிவற்றுமிழந்து நிழல் துதைந்து மந்தாரனின் மணமல் சுனாங்கோ மணிமாட கோயில் வணங்கண் மணனே அந்த விளக்கே அழத்தற்கரநாரணனே கரும முகில் போல் எந்தாய் எமக்கே அருளாயனின்று இமயோரு பரவும் இடம் எந்திசையும் கந்தார மந்தே நிசபாடமாடே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தார மனமூர் மணிமாட கோயில் வணங்கண் மணனே முதலை தனி மாமுரம் தீரவன்றி முதிரீர்தடத்து சங்கன் வேடமுய்ய விதலை தலை சென்றதற்கே உதவி வின தீர்த்தமம் மானிடம் மின்னணவம் பதலை கோத தொழில் மாட நேற்று பவள கொடுங்கால வைங்கால் புறவம் மதலை தளம் என்பட கூடு நாங்கூர் வணங்கன் மணனே புந்தலை குன்றம் ஒன்று அன்று கொடுமா முதலை கிடல் செய்து கொங்காரிலை புண்டரிகத்தவள் இன்பம் அன்போடு அண்திட்ட அம்மானிடம் ஆளறியாலை புண்டையான மறுப்பு மகிலும் அணிமொத்தம் பின் சாமரையோடு திரையுந்து நாங்கோ மணிமாடக் கோயில் வணங்கன் மணலே ரயார் புள்ளே அன்று திசை நான்கு நான்கு மிரியார் செறிவில் கரையார் நடுவேல் அறக்கருமடியார் கடல் சூடில் அங்கை கடந்த வளர்க்கின் நுத்தி அருணால் வேதர் ஐ வேள் வியாறு அங்க நேரில் மறையோர் வணங்க புகழைது மணிமாட கோயில் வணங்கன் மணனே இழையாடு கொங்கச்சல முண்டிட்டு இளங்கொண்டு கொண்டு விளங்காயறிந்து தலைவாட வந்தாள் குறுந்த முதித்து தடந்தாமரை பொய்க முக்கான இடந்தாள் குலமாடமாடு குடிமாடமல்கு மணையோடு சோழ மலையாலு நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கண் மணனேர் மொழியர் பகுபாய் கழுதி கிறங்காது அவள் தன் உண்ணாமுளை மற்றவளாவியோடும் உடனே சுமைத்தானிடம் ஓங்கு பைந்தால் கண்ணார் கரும்பின் கடலில் நிவகி கழுநீரில் மூழ்கி செழுநீர் தடத்து மண்ணே தைகி நாங்கோர் மணிமாட கோயில் வணங்கண் மணனே கட்ட விழ்த்தாவறு வைகோ கடம்பு கடங்காவிடங்கால கிழத்திட்டதன் உச்சிதன் மேல் அடி வைத்தவம் மானிடம் மாமதியம் திழைக்கும் கொடி மாளிக சூழ் தெருவில் சென்னு மூன்றில் வளக்க நுழைப்பாவையாங்கோர் மணிமாட கோயில் வணங்கண் மணனே கருமன் குடலாச்சி அருடம் வாரியும் விளையாட்டு காதல் வெள்ளம் விளைவித்தவம் மானிடம் மேல் நடைங்கன் முளவாய்க்கு மடவார் பயிற்று மொழிகேட்டிருந்து முதாதவின் சொல் வளவாய கள்ள மரபாடு நாங்கோர் மணமட கோயல் வனங்கன் மனனே இடையோடு வெന്നാச்சி மந்தोल நந்த திர்கா விலங்கு சுடராடி என்னும் படையோடு சங்கொண்டடையான நின்னி இமயோர் பரவ மீடாம் ஐந்தடத்தே படையோடு சங்கால வண்ணம் தொகைப்ப தொகை பண்ட ரேகத்டை செங்கடநீர் மடையோடு நின்னு மதுவெம்மநாங்கோ மணிமாடக் கோயில் வணங்கன் மணன் சூண்டாஜ நாங்கூர் மணிமாடக் கோயில் நெடுமாருக்கு என்றும் தொண்டாய சீர் வயல் மங்க அருகோன் கலிய நொலிசை தமிழ் மாலவல்லாண்டார் கடல் சூடுலகுறு காவலராய் விண்டோய் நெடுவன் குடநீடலின் கீழ் உலகாண்டு விரும்புவரே மணிமாடக் கோயில் நெடுமாறுக்கு என்னும் தொண்டாயது வயல் மங்க அருகோன் கலியனுசை தமிழ் மாலவல்லார் வணங்க கலியா நேதே அடல் ஜோடு உலக குறு காவலராய் விண்டோய் நெடுவன் உலகாண்டு விரும்புவரே நலங்கொண்ட இரணியன தகல் மாறுபம் கேண்டு தடங்கடலைக் கடைந்த முதம் கொண்டு வந்த காளை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனியம்மான் நாடோறும் மகிந்தி நிதி மருவியுரை கோயில் நலங்கொண்டு மலச்சுரியும் மல்லிகையும் செருந்து சண்பகங்கள் மணநாரும் மண்பொடலினோடு வளங்கொண்டு கயலோடி விளையாடுனாங்கோர் வரைகு விண்ணகரம் வணங்கு மணலெஞ்சே நலங்கொண்ட இரணியனல் மார்வம் கீண்டு தடங்கடலை கரைந்த முதம் கொண்டு கொந்த காளை நலம் கொண்ட கருமுகில் போல் திருமேனி அம்மான் நாடோறும் மகிந்தி நிதி மருவியுறகோயை நலம் கொண்ட மலர் சொரியும் மல்லிசையும் சிறந்து சண்பகங்கள் மணநாரும் மண்பொழிலினோடு வலம் கொண்டு கயலோடி விளையாடுனாங்கோர் வைகுந்த வெண்ணம் வணங்கு மடனெஞ்சி அரியுருவாய் திசை நடுங்க தேவரு தானவர்கள் திசைப்ப இரணியனை நன்னி அவன் மார்பகல துகிர் மடுத்தநாதன் நாடோறும் மகிழ்ந்தி மறிவியுரைகோ எண்ணில் மிக பெருஞ்சல்வில் விளங்கு மறையும் ஏழு கேள்விகளும் என்ன பெருங்குணத்தோர் மண்ணில் மிகுமரையவர்கள் மலிவை அவனிகளுமெல்லாம் அமுது செய்த திருவையிற்று நிறங்கொண்டு திரியும் நிறைத்தவன் கண் நீக்கும் முதல் பலவன் மகிந்தி நிதி மருவியுறகோ இல் என்று பெற ஜன்னல் இழந்தி இளக்குடியோடொதியா வண்டு பல விசவாட மயிலாடு நாங்கூர் மகிந்த இள இலங்கு மணிமாட தொச்சி மிசை சோளம் கொண்ட முத்தம் மலை இலங்கு மாளிக மேல் மலைவை வைகு வெண்ணம் வணங்குமடனுள் மெல்லி அற்க இளங்க வேந்தன் முடி ஒருபதும் தோல் இருபதும் போயுதிர தன் நிகரில் ஜிலவளைத் தண்டு இளங்க பொடி செய்கிறார் தடந்தோழன் மகிழ்ந்தி நிதி மருவி உரை கோயில் செங்கமலம் செயல்கயல்கள் வாழை செங்கொடமி கடனி திகழ்ந்த மண்ணு புகழ் வேதியர்கள் மலிவைது நாங்கோர் வைகுரம்டி கொடுந்தொடுனம் இருத்தருளும் தேவனவன் மகிண்ணின் இது மருவியுற கோயில் உண்மை மிகுமறையொடு நற்கலைகள் நிறபொறைகள் உதவு கொடை எண்ணி வத்தி நொடிவில்லா பெரிய வன்ம மிகுமறையவர்கள் மலிவைது நாம் வைகுந்த வெண் நகரம் வணங்குமட நெஞ்ச இளங்கனியை இளங்கன்று கொண்டு உடிர விரிந்து அமுது செய்தி உலகுண்டி நிதினாரோரும் அறிவியுரை கோயில் இளம்படி நற்குலை தெங்கு கொடி சென்னல் ஏன் கரும்பு கண் வளர கால் தடவும் புனலால் வளங்கொண்ட பெருஞ்செல்வம் வளரும் வைகுந்த வின் நகரம் வணங்கு மண நெஞ்சே சினத்தின் மிகு நரக நுரம் அழித்த அடலாடித்தட கையன் அலர் மகறுக்கும் கூறாக கொடுத்தருளும் திருவுடம்போர் குலமுதல் மண் மகிழ்ந்தி மருவியுறகோயில் மாராத மலர்கமலம் செங்கல் நேர் ததும்பே மது வெள்ள வைகுந்த விண்ணகரம் வணங்குமடி நெஞ்சே பங்கமலி தடங்கடலுள் வாணவர்களோடு கோடி மாமலர்கள் தூவி எங்கள் தனி நாயகனேயக்கருளாயம் ஈசனவன் மகிந்தினி மறிவியுர கோயில் தங்க அலும் வாழகளும் சென்னல் எடை குதிப்பா சேலுகளும் வீதி தோறும் இடைந்தில் மங்குள் மதிய கடலெஞ்சு மணிமாட நாங்கோர் வைகுந்த விண்ணகரம் வணங்குமட நெஞ்சேன் சக்கர முறை கண்ணெடியோயில் வங்கமலி கடலுலகில் மலிபை வைகுந்த விண்ணகர் மேல் வண்டரங்குழில் சூழ் சங்கையர்தந்தவன் மறுபலருதம் உடல் துணியா வாழ் வீசும் வர காலங்கலிகொன்ன சங்கமளி தமிழ் மாலை பத்தி தரணியோடு விசும்பாலும் தன்மபெருவாரே சங்குமலி தண்டு முதல் சக்கர முனேந்தும் தவறை கண்ணெடியோயில் வங்கமலி கடலுலகில் மலி வைதி வைகுந்த விண்ணகர் மேல் பண்டரயும் தலவன் மறுவலருதம் உடல் துனியா வாழ் வீசும் வரகாலங் கலிஹன்னி சொன்ன சங்கமளி தமிழ் மால பத்தி வல்லார்கள் அடியு மருள் நடந்து அமர்ந்தேத்த இருந்தமிடம் துறும் புகழ் வேதியாள் தருமிடங்கள் மலர்கள் மிகு கைதகள் செங்கல் நீர்த்தாமரை தொடங்கள் துறமிடங்கள் துறும் திகழ அறிவிடங்கள் பொலில் தடுவியலில் திகழமே நகரம் வணங்குமட நெஞ்ச திரு மறந்தை மண்மரந்தை இருபாலும் திகழ தீவி நகழ் போயகல அடியவர் கட்கெண்ணு மருள் நறந்து இவ்வருலகத்தவர் பணிய மானோர் அமர்ந்தேத்த இருந்த விடம் பெரும்புகள் வேதியர் வாழ் தருமிடங்கள் மலர்கள் மிகு கைதகள் செங்கழுநீர் தாமரகள்ருமிடங்கள் துறும் திகழா அறிவிடங்கள் திகழ நாங்கோர் அறிமேய விண்ணகரம் வெண்ணி மிகு நரகனு விரலாடி தடக்கை அண் மின்னவருகண்டு குண்டு கொடு குரகடலை கடைந்து முதலுக்கம் குருமொணியன்னாரம் குலவியுரகோ என் பெருஞ்சல் வத்தி விளங்கு மறையோர் ஏழு கேள்விகளுமைய பெருங்குணத்தோர் அண்ணுலகம் படைத்தவனையனை அவர்கள் நாம் அறிமேய விண்ணகரம் மணங்குமட நெஞ்சே கும்பரும் இவ்வேளுலகும் கடலும் எல்லாம் உண்ட முன் கண்டு மகிழ்வை தார் கும்பமிகு மலையான மறுப்பு பிரான் கோயில் கோயில்ல காட்டிகள் அம்பனைய கண்மடவார் மகிழ்வைது நாங்கோர் அருமேயவின் நகரம் மணங்கு மட நெஞ்சேடாத உருவம் அது கொண்டு அந்நுளப்பில் மிகு பெருவருத்த இரணியனை பற்றி வாடார வள்ளுகிறால் பிளந்த மந்தன் மகனுக்கு அருள் கெய்தான் வாழுமிடம் மல்லிகை செங்கழுனி ஏழேறு மலர் செறிந்து செடுங்க முகம் பாளை செண்பகங்கள் மணநாறும் மண்பொழிலோடு ஆடேறு வயதாலை புகை கமழு நாங்கோர் அருமேய மின் நகரம் வணங்கு மட நெஞ்சே கண்டவரிடம் மணம் மகிழம வலிதன் களவின் மிக சிறு குரலாயி மூவடி என்றிருந்திட்டு அண்டமும் இவ்வளகடலும் அவனிகளுமெல்லாம் அளந்த விரான் மறுமிடம் வளங்குள் பொடிலயலே அண்டம் அருமரையின் அண்டமுரு மலகடலையாங்கோர் அருமேய விண்ணகரம் அணங்குமடனே வாழ்நடுங்கண் மலர்கோந்தல் மைதிலிக்கா இளங்கமன்னன் முடி 고रुபரும் தோளிருபரும் கோயுதிர தாழ்நடந்தன் சிலைவளைத்த தயரரன்சை யெந்தன் தனிச்சரன் வಾಣவர் கரசு கருதுมิடந்தடமாடே தேனடங்கள் மலர்க்கமலம் சேல்கயல் கள்வாளை சென்னளடு மடித்தறியவுந்த செல்மொத்தம் வாளடங்கன் கடுசெயர்கள் வாரமணி நாம்போர் அருமேய அருமேயின் நகரம் வணங்குமடனே ஜெகத்தான் உடையம் மான் கருதுமிடம் பொருது புனல் துறை துரை முத்துந்தி காமனத்தால் மந்திரங்கள் நாள் வேதம் ஐந்து வேள்வியோடம் நவீன் கலபயன்று மறையவர்கள் பயிலு மணி நாங்கூர் அறிமேய விண்ணகம் வணங்கு மட நெஞ்சு விளவெருந்து கனி உதிர் தாளை காமரு சீர் முகில் வண்ணன் காளிகள் முன்காப்பான் குண்டதனால் மலரடுத்து குடமாடு கோத்தன் குலபுமிடம் கொடிமருழிகள் மாளிகை கோபுரங்கள் சொன்ன மணி மண்டபங்கள் சாலைகள் யிர் உண்டு வெண்ணுண்டு வலிமிக்க கஞ்சனது உயிர் இவ்வுலகுண்ட காளை கரு காவிரி சந்தகில் கனகமுந்து மஞ்சுளவ பொடிலோடும் மஜலோடும் வந்து வளங்குடுப்போர் மாவலர்கள் தூவி அஞ்சலி தங்குமணி அரிமேஜின் நகரம் மணங்குமட நெஞ்சே விட ஏடும்பட வடர்த்து பின்ன செவ்வித்தோல் புனந்துகந்த திருமால் தன் கோயில் அன்னையனுமரஞ்சேயுமனையவர்கள் நாங்கூர் அரிமே விண்ணகரம் அமர்ந்த செடுங்குன் கோவான் துவார் உலகத் தொத்தவர்கள் சென்று விட ஏழும் படபடத்து பின்ன செவ்வித்தோழ்ப்பு துகந்த திருமால் தன் கோயில் மங்க அருதம் கோமான் கலிக ஒளி மாலை ஐந்து நொடுமோன்னு கற்றுவல்லார் உலக குத்தமர் கடற்குத்தமராயும் வருமாவர்களே